கடவுள் வாழ்த்து சொல்வது காலபருவம் தான் தனக்கு ஒன்று இல்லாதான் அதுதான் மனக்காவைய மாற்ற கடவுள் வாசம் இருந்தால்தான் மனசிலே உள்ள அதுக்கம் முழுமையா போகும் என்பதை அவர் சொல்றார் அதே தான் இங்கே தனக்குத்தான் நிறர் ஆம் ஈசந்தனையும் சர்வங்க கல்யாண குணங்களினால் சர்வோச்சுவம் சர்வேசுவம் சர்வாதி குணங்கள் உள்ளன அது தனக்கு தானே நிகராகிய ஈசனையும் அவர்கிட்ட ஈஸ்வரனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தம்மையும் பிரித்த பரமாத்மாவான தம்மை தாம் அறிந்துள்ள ஞானிகளையும் மட்டும்தான் அப்படின்னா பரமாத்மா நான் நிச்சயம் மற்றவர்களும் கிடையாது அன்றி அல்லாமல் தவிர்த்தி நபாதி பானமாகவில்லை விவகரிக்கும் ஊருடே உயிர்கள் உடையின் கண் உள்ள மற்ற ஜீவர்களின் உள்ளத்து உணர்விடும் அந்த கண்ணத்தின் ஞான திருஷ்டியானது குரு ஆந்தம் வாடும் ஆம்ிக்குவளை விழிக்கு தோன்றாமல் மறைக்காமல் என்ற மலைநீசி இருள் போல் மூடும் கார் காலத்தின் இருள் போல மறைக்கும் அதுவே ஆவரண சக்தியின் மோகமாம் என்று அறிவி என்ற உணர் என்பது மதிநிலை தொழில் பெயர் நாஸ்தீ நபாதி என்னும் உயிர்கள் உணர்வு குருடம் வண்ணம் என்று மூடும் என கூட்டுகின் அபாதி என்னும் விவகாரத்திற்கு ஏது ஆவணசக்தி இல்லை விளங்கவில்லை இது மறைப்பின் காரணமாக உண்டாகிறது இது ஐம்பத்தி ஒன்பதா சிறு உபாதி ஒன்றே என்னும் பாடமும் உள்ளது நாதம் என்பது வேதாந்த சாஸ்திரத்தின் பரிபாஷையான சத்தம் அண்மையில் அது பிறந்த பாடமாம் என்கிறார் ஆகவே நாசி நபாதி நாசி என்ன இல்லை நபாதி என்ன விளங்கவில்லை ஆகவே இங்கு உண்டாக்குறது ஆவண சக்தி தான் அவர் அஞ்ஞானத்தில் ரெண்டு சக்தி உட்சேபம் ஆவணம் என்று உட்சேப சக்தி சொல்லியாச்சு தோற்றம் ஒழுக்கம் உண்டு அதுக்கு பதினஞ்சு பாட்டிலே தோட்டம் சொல்லி ரெண்டு பாட்டில் அவளுக்கு சொன்னார் இப்போ அவள் சேர்த்து சொல்லணுமே அவர் சொன்னார் அடுத்த பாடல்கள் புறத்துல விகாரங்கும் ஆண்ட கூட அகத்துழா விகாரங்களுக்கும் மன் மறைத்து மூலும் பவியாதி உண்டாக்கும் உபாதி மூடும் என்று முற்கூறியதை புலப்பட காட்டுகின்றார் இனி அதற்குள்ள கண்டுள்ளார் என்பத பொருள் போன்றம் ஆ பிரமத்துக்கும் பூர்ணமாகிய பிரமத்திற்கும் புறத்துள்ள விகாரங்களுக்கும் புறம்பே இதுவென்னும் விருத்தி விடயமாக உள்ள ஆகாஷாதி பிரபஞ்சத்திற்கும் அறிவுருவான கூடசனுக்கும் அகத்து உள விகாரங்கும் உள்ளே யான் என்னும் விருத்தி விடயமாக உள்ள ஆங்காராதிகளுக்கும் தோன்றிய பேதம் சுபாவசித்தமாக விளங்குவனவாகிய பேதங்கள் சற்றும் பிஞ்சித்தும் தோன்றாமன் மறைத்து உணர்வு இழுக்கி விளங்கா வண்ணம் அதை குள்ளாக்கி மூடும் அப்பேதங்களை ஆவணசக்தி மறைக்கும் ஊன்றிய பவியாதி கடத்தற்ருகாம் வலிமை பெற்றுள்ள ஜனமாகிய நோயை உண்டாக்கும் உபாதி வளர்க்கும் உபாதி இதே இவ் ஆவணசக்தியை ஆம் பேருண்டன்று என்றும் அதிர்ஷ்டான கோடத்த பிரமங்கற்கும் ஆரோபமான ஆங்காராதி பிரபஞ்சங்களுக்கும் உள்ள பேதங்கள் முறையே சச்சிதானந்தமும் இருப்பதானும் இதில் தோன்றாமல் மறைத்து என்பதானும் உணர்வு இழுக்கி என்பது வருகைத்தான் அதிர்ஷ்டான ஆரோபங்களின் பேதங்கள் தோன்றாமல் மூடுவதால் ஆவண சைத்திய மூடல் என்றும் அங்காராதி பிரபஞ்சங்களாக தோன்றுவதால் நிச்சேபசத்திய தோற்றம் என்றும் ஆங்காங்கே கூறுகின்றனர் அதனால இந்த ஆவண சைத்தியினுடைய விவகாரம் அதிஷ்டானமாக கூட சர்மங்களை மறைக்குது இல்லை விளங்கவில்லை அதுதான் அதனுடைய மறைப்பு காரணம் இது அஞ்ஞான காலத்தில் எல்லாரும் கனபவம் தான் தான் ஐஷ்டான சேனமாக இருக்கின்ற பிரம்மன்ற பாவனை யாருக்கும் கிடையாது ஞானிகளைத் தவிர யாருக்கும் இல்லை அபியாசிகள் கொஞ்சம் வந்து வரும் போகும் அது போனமா இல்லை அஞ்ஞான சுத்தமாக கிடையாது நான் இந்த ஊருக்காரன் ஜாதிகாரன் இப்படிப்பட்டவன் இன்னார் மகன் இன்னாருடைய பேரன் இப்படித்தான் இவ்வாறு நடக்கக்கூடிய நான் சச்சிதானந்தன் நான் நித்தியம் போகணும்னு எங்களுக்கு பாவனை கிடையவே கிடையாது இதுதான் ஆவண சக்தியுடைய வேலை இதனால் என்ன லாபம் துக்கம்தான் லாபம் இனிமே துக்கன்னு சொல்கிறீங்களே எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்களே அப்படின்னா ஒரு சில காலம் இருக்கிறது தான் சில காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் இடையிடையே துக்கங்கள் வந்து தான் போகும் ஒரு நாள் காலையில் எழுந்த பிறகு ஒரே சுகம் யாருக்குமே கிடையாது விட விட சிற வரும் இது சில துக்கங்கள் பெரும் இப்போ மொத்த வரும் அது ஒரு காலத்தில் வரும் ஆக சில துக்கங்கள் யாருக்கும் கிடையாது ஆனால் அதை பற்றி விசாரணை பண்ணுறதில்லை விசாரணை பண்ணாதனால தெரியறதில்லை என்ன விசாரணை பண்ணுற அளவுக்கு அங்கே விவேகம் இல்லை அதான் காரணம் இவையாலும் வைராக்கியம் இல்லை அது தொடர்ந்து இது போய்க்கிறது வழி இருக்கான்னு வைராக்கியம் கிடையாது அதனால மறைக்குது இன்னும் கூட மறைக்குது அதையும் மறைக்குது அந்த ஆவணம் அடிப்பட்ட விசாரதேசியை மறை மறைக்குது எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு என்பதை சொல்லி முடிகிறார் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாக ஆரோபம் இலையே என்றால் சமம்பிசேடம் ஆதாரம் சமமாம் அவள் அருகே ஆவண சக்தியின் மறைப்பை சீடன் நன்றாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு பின்னும் கடா விடைகளால் உணர்த்துகின்றார் விளக்கமாக என்ன சொல்ற பொருள் ஆதாரம் மறைந்து போனால் காடாந்த காலத்தில் ரச்சு போல ஆதாரமான ப்ரவமானது தோன்றாமல் மறைந்து போமாயின் ஆர்வம் எங்கே தோன்றும் பிராதிபாசிக சர்ப்பம் போல ஆர்வமான ஜகத்து உயிரிழத்து உண்டாக ஆதாரம் மறையாது ஆகில் மத்தியான வெயில் லட்சு போல ஆதாரமான ப்ரவமானது மறைபடாமல் விளங்குமாயின் ஆர்வம் இல்லையே என்றான் ஆதிவாசிய சர்ப்பம் போல ஆரோபமான ஜகத்து உண்டாக நியாயமில்லையே என்று சங்கிக்கல் ஆதாரம் சமம் விசேடம் என இரண்டு கூறு ஆகும் ஆதாரமானது சாமானியமானவும் விசேஷமான இரண்டு கூறுடையதாம் அவற்றின் இலக்கணம் யாதெனில் எங்கும் ஆதாரம் சமம் ஆகும் அதிக அதிக காலத்தில் உள்ள ஆதாரம் சாமான்ய ஆதாரம் ஆம் ஆரோபம் நீன தேசத்தில் உள்ளவை விசேஷமாம் என்றார் நீசத்தில் உள்ளது என்பவர் ஆரோகம் என்றார் எங்கும் என்றதால் காலம் அறிவிக்கப்பட்டது நீ என்பன்னா அற்பம் சிரமம் அதிகம் சிரகாலம் அப்படிங்கிறது அதிக அர்த்தம் நீலம் அற்ப அர்த்தம் அதனால ஒரு பொருள் நன்றாக மறைபடாமல் இருந்த ஒன்று மட்டும் தோன்றாது தோன்றாது போது வந்தது என்பது கேள்வி சாமானியும் இருக்கு சாமானியம் எப்படி மறையாது விஷாலந்தான் மறைந்து போகும் சாமானிய இலக்கணம் அதிக காலம் ஐந்து இருக்கும் விஷேடத்துலக்கணும் மீன காலம் மீன தேசம் ஏதாவது கொஞ்ச காலம் கொஞ்ச தேசம் சாதாரணமாக எல்லாரும் நடைமுறை உள்ளது தான் அது என்ன மாலை கிட்டிருக்காங்க என்ன விசேஷம் கொண்டாடுறாங்க அந்த ஊர் மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் அதனால சிறிது காலம் சிறிது இடம் வேற எங்கேயும் கொண்டாடுறது ஓ இந்த ஊர்லேயே பண்டிகை போட்டால் ஒரு ஊர் போட்டால் ஒரு ஊரில் இருக்காது அப்படி நீன காலம் தேசம் ஆனா சாமானியம் இருக்கு அது எல்லா இடத்துலயும் இருக்கு எப்போதும் அந்த கோயில் பண்டிகை போவாட்ட கோவில் எப்போது இருக்கும் அதுபோல சாமானியம் இப்போது இருக்கு ரெண்டு பேரும் இருக்கு அதனால சாமானியம் மறையாது விசேஷந்தான் மறையும் அப்படிங்கிறது அடுத்த பாடல்கள் விளக்கம் சொல்ல போற ஜெகமதி சுட்டான் சமான்தான் மறைந்துடாது மிக விது கயிறாமும் விசேடம் தான் மறைந்து போகும் சமானந்த மறைத்திடாது பகர் விசேடமதாம் ஜீவன் பரமெனும் அதனை மூடும் சொல்றார் இது மது நாம் முன் பாட்டினுடைய அவதாரிகள் எதுக்கும் பொருந்தும் ஏன் பதப்பொருள் சகமதில் உலகில் இது என் சுட்டு ஆம் மந்தாந்த காலத்தில் எதிரே கிடக்கும் ரஜ்ஜுவில் இது சர்ப்பம் என்படி இது வென்று சுட்டப்படுவதான சமானம்தான் மறைந்திடாது சாமான்ய ரோ மறையாது இது கயிறு என்னும் இது ரஜுவாம் என்று காணப்படும் விசேடம்தான் முஞ்சி ரூபமான விசேஷ பாகம்தான் மிக பெரும்பாலும் மறைந்து போகும் அதுபோல பகர் விசேடம் அது கற்பித விசேஷமாக சொல்லான் என்ற ஜீவன் அகம் எனும் சமானந்தன்னை யான் உலன் என்னும் சாமானிய ரூபமாகிய ஆதாரத்தை அஞ்ஞானம் அரைச்சிடாது ஆவண சக்தி மறையாது பரம் அதனை மூடும் யான் சேதனம் ஆனந்த வியாபக நித்தியாசுத்த நித்திய முத்த ரூபம் என்னும் வாஸ்த விசேஷ ரூபத்தையே மறைக்கும் அஞ்ஞான காரியமாகிய ஆவரண சக்தியை அஞ்ஞானம் என்றது காரணமாக அதனால எல்லோருக்குமே நான் இருக்கிறேன் சரி அங்கே கேள்வி இருக்கு தெரியாது அல்லவா அப்படின்னா இல்லை இருந்தாலும் தெரியும் யாரப்பி நான் தான் உட்கார்ந்து இருக்கேன் இருட்டாதான் இருக்கு அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படிங்கறது எல்லாருக்கும் அப்படின்னா ஒன்று ஒரு பொருள சாமான இருக்கும் என்பது சொல்லப்படும் கயிறு திருஷ்டாந்த சாமானியம் அப்படி என்ன அர்த்தம் இது என்ற சுட்டு சொல்ல எல்லாத்துக்கும் இது கயிறுக்கு மட்டும் உரிய இது வீடு இது மாடு இது பள்ளம் இது மேடு இருக்கு எங்க நிறைய அப்புறம் அந்த இது சொல்லக்கூடிய ஒரு பொருள் சுட்டுக் காட்டு இது புத்தகம் இது மேஜை என்பதே அது சாமானியம் சுட்டு அறியும் ஆனா அது எல்லாத்திலையும் சாமானியம் தான் அதே பேசி காலத்தில் இருக்காது அப்புறம் அதோட பொருள் பொருள் இது புத்தகம் இது பழுதை பழுத விசேஷம் இது ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய பொருள் அது சாமானியம் இதுன்னு சொன்னதுனால இது புத்தகம் ஒரு புத்தகத்தை ஒரு பகுதியுமே அர்த்தம் இல்ல ஒட்டுமொத்தமாக புத்தக சொல்லப்பட்டதுதான் ஆனாலும் அது சாமானியம் இது புத்தகம் என்ன புத்தகம் கைது என்ன விசேஷம் இதெல்லாம் அப்படி போல இது பழுகை சொல்லும் போது பழுதை இதுன்னு சுட்டு அறிவு அறியும் போது அது ஒரு பொருளை குறிக்கும் அந்த பொருள் எதுலையா பழுதை சொல்லும்போது விசேஷம்னு கிடைக்கும் ஒரு பொருளை ரெண்டு இருக்கு ஏன் அப்ப ரெண்டு இருக்குன்னு சொன்னவண்ண அந்த பழுதையில் உள்ள விசேஷமாக மறைபடும் பிடிப்படும் அது நிஞ்சாண்டு காலம் வரும்போது பாம்பு அப்படின்னு வருது அது பாம்பு அங்குற உருவமானது பழுங்கிறதை மறைக்குது பாம்புங்கிறது அதுக்கு சாமானியம் இருக்கு இது பாம்பு அப்படி சொல்லும்போது அது ஒரு பொருள் சுட்டுது அப்ப இது பாம்புன்னு சொல்லும்போது அந்த பாம்பு என்று சுட்டக்கூடியது இதுங்கிற ஒரு பொருள் தான் அப்ப இது என்பது எண்ணுக்கும் வருந்தது ஆனா பொருள் உண்டு தான் இதுக்கூடிய பொருள் அந்த பாம்பு என்ன பண்ணது பழுதி மறைக்கு அது பாம்புமான பிறகு பழுகை ஞானம் வந்துருது பழுகை பிரதேட்சமா இருக்கு விசேஷத்தை மறைக்குது விசேஷத்தை விசேஷமா இருக்குது எந்த விசேஷம் கற்பித விசேஷம் வாசக விஷயத்தை மறைக்குது அர்த்தம் இது கற்பித விசேடம் அது வாசகம் இது தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் அனுபவம் அப்படி நான் அஞ்ஞானி அப்படிங்கிறது இருக்கு எனக்கு தெரியல புரியலே அப்படிங்கிறது விசேஷம் அது நான்கு சாமானியம் சாமான்யம் அது புரியலே என்று சொல்றதெல்லாம் விசேஷம் போயிரு அறிவு மாதவன் துக்கி என்று சொல்றான் அப்ப துக்கம் அறிவில்லாது அப்படின்னு சொன்னான் அந்த கருத்து அது விளம்புறதில்லை நான் என்கிற வஸ்து எப்போது இருக்கு சுழத்திலும் நான் தெரியவில்லை சொப்பனத்தையும் நான் சொப்பனம் கண்டேன் ஜாகிரத்திலே நான் இருக்கிறேன் நான் விவகாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்ப நான் மூணுல இருக்கு மூணுல இருந்தாலும் ஒன்று ஒண்ணிப்படும்போ மிசியோச்சுனஞ்சி போச்சு மூலவாசியம் அப்படி இருக்கிறது அதே போல ஜாகரவாசியம் நான் துக்கி நான் பனிச்சின்னன் தூரம் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்ல போடாமல் இந்த ஆத்மாவுடைய நான் சித்து நான் ஆனந்தன் நான் வியாபகம் நான் சச்சித் ஆனந்தம் நித்தியம் போவன் நித்தியன் என்று மறைக்கு அப்போ இந்த தொண்டையில மறைத்து நான் நான் கஷ்டப்படுறேன் நான் ஆண் நான் பெண் நன்றி இந்த ஞானம் உண்டாகுது இந்த ஞானத்தை அந்த ஞானம் இல்லாம போகுது இப்போ ஞானத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஞானம் வெளிப்படுது வாஸ்தவ விசேஷமா இது கற்பித விசேஷம் அதனால விசாரம் செய்யும்போது இந்த கற்பிதை விசேஷமாகிய நான் எங்கள் வாஸ்த விசேஷத்திலிருந்து கல்வி சேரம் என்ன இருக்கு சித்த ஆனந்தங்களை மறைக்குது சித்தானந்தம் கற்பிதம் அது வாஸ்தவ விசேனம் இது கற்பிதம் நான் அஞ்ஞானி அவனுக்கு ஒன்றும் புரியாது நான் துக்கி நான் இந்த சரி அளவு தான் இருக்கிறேன் நான் கொஞ்சம் காலம் செத்து போயிடுவேன் விவரம் எடுக்க அதனால வாச விசேடமாக சித்து ஆனந்தம் நித்தியம் போல மறைக்க திருஷ்டையில் நான் என்று சொல்லக்கூடிய அதே சாமான்யம் அதில் சேர்ந்துக்கிட்டு நான் சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் போடணும்னு சொல்லும் இது இல்லைன்னா அது வரும் அப்படி மறைஞ்சு போகணும் அதனால ஜீன் கற்பித விசேடமான சித்த ஆனந்தம் நித்தியம் பூர்ணம் சொல்லக்கூடிய அதனை மறைக்கும் அப்போ விசேடம் ஒரு விசேடம் விசேடத்தை மறைக்குது ஆனா சாமானியத்தை எதுவும் மறைக்கிறது இல்லை அதான்யம் மறைபடாது விசேடம் மறைக்கும் மறைக்கும் வாஸ்தவி சேடத்தை கற்பித விசேடம் மறைக்கும் அப்புறம் கற்பித விசேடம் நீக்கணும்னா வாஸ்தவ விசேடம் சாமானியத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டாக்கா அந்த மறைப்பு நீங்குதுன்னு அர்த்தம் அதனால அப்போது நான் சத்ய நிச்சயம் போடணும் என்று விளங்கும் அப்படி விளங்குவதற்கு விசாரம் பண்ணணும் அபியாசம் வேணும் இல்ல எல்லாம் வராது அப்படி அது விசாரம் பண்ணி வாசக சேலத்தை உணர்ந்தவங்க அதை பரவாயாகி சர்வதுக்கு ஆபத்தி கிடைக்கும் அதை பத்தி இனி விசேஷம் இது முதல்ல ஒன்பதாவது சங்கம் ஈடு இழுது ரகசியம் இதெல்லாம் சூட்சமா அர்த்தம் ரஜுவுக்கு இரண்டு ரூபம் உண்டு ஒன்று சாமானிய ரூபம் ஒரு விசேஷ ரூபம் இது என்பது சாமானிய ரூபம் ரஜ்ஜு என்பது விசேஷ ரூபம் இது சர்ப்பமின்பொழி மித்யா சர்பத்தோடு அபிநமாய் பிராந்திகாலத்திலும் தோன்றான் இருக்கும் இது என்னும் ரூபம் சாமானிய ரூபம் யாது பிராந்தி காலத்தில் தோன்றாதிருந்து தான் தோன்றுவதால் பிராந்தி நிவிற்த்தியாமோ அது ரஜுவின் விசேஷ ரூபம் இதா திருஷ்டாந்தம் ரஜுவுக்கு விசேஷ ரூபம் இருக்கு அத பழுதையான வரும்போது விசேஷ ரூபம்னு அர்த்தம் இது என்று சொல்லும்போது சாமானிய ரூபம் அந்த விசேஷ ரூபானது வெளிப்படாமல் மறைக்கிறது இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய கற்பித விஷயம் வாசக சேலத்தை மறைக்குது இங்கே எல்லாத்துக்கும் வாசகம் சேர்த்துட்டு அர்த்தமாகும் அது மறைக்கும் அப்படி மறைக்கும்போது உள்ளு மட்டும் தோட்டம் உள்ளு ஆகவே ரஜுவுக்கு சாமானிய விசேஷம் ரூபம் இருக்கிறது அதே போல கற்பித சர்ப்பத்துக்கும் சாமானிய விசேஷம் ரெண்டு உள்ளு சாமானியம் அங்குறது பொது சொல் அது ஒரு பொருளை சுட்டிக்காட்டும் அவ்வளவுதான் அது எந்த பொருளாமே சரி அதான் சாமானியம் அதிக காலத்தில் அதிக தேசம் இருக்கிறது சாமானியம் இது திருஷ்டா தான் சொல்ல போறாங்க அப்படியே ஆன்மாவுக்கும் சாமான்யமும் விசேஷமாகிய இரண்டு ரூபம் உண்டு சத்துரூபம் சாமான்யமாம் சத்தன இருப்புத்தன்மை நான் என்ற இருப்புத்தன்மை குறிக்கும் நான் இருக்கிறேன் என்பது இருக்கும் இருப்புத்தன்மை அசங்கத்தன்மை கூடத்தன்மை நித்தியமுத்தன்மை முதலியன விசேஷ ரூபமாம் இதோடு சம்பந்தப்படாதவன் நான் அந்த கணத்தினால் வலைப்பட்டவன் நான் நித்தியன் நான் பூரணன் ஆனந்த வடிவன் இதெல்லாம் விசேஷப்போகும் என்னை தூள சூட்சம சங்காதங்களுள் உள்ளன என் மொழியும் அதாவது சூழ சூட்ச சங்காதம் கூட்டம் அர்த்தம் என் மொழி தூள சூட்ச சங்காத பிராந்தி சமயத்திலும் மித்தியா சங்காதத்தோடு அபிநமாய் சத்ரூபம் தோன்றான் இருப்பதால் ஆத்மாவின் சத்துரூபம் சாமான்ய ரூபமாம் மித்யா சம்பந்தம் ஏற்படும் போகும் தோற்றுகிறது அதனால் சாமானிய ரூபமும் தூளா சூட்சுவ சங்காதங்களின் பிராந்தி சமயத்தில் ஆன்மாவின் அசங்கத்தன்மை கூடத்தன்மை நித்தியமுத்தன்மை முதலிய சுரூபம் தோன்றாமல் அசங்கத்துவம் முதலிய ஆன்மாவின் சொரூபம் தோன்றுவதால் சங்காதம் பிராந்திய நிவர்த்தியாகலின் அசங்கத்தன்மை கூடத்தன்மை நித்தியமுத்தன்மை வியாபகத்தன்மை முதலியன விசேஷ ரூபமாம் அதனால் இதில் விசேஷ ரூபம் வேறு வாஸ்த விசேடம் அது கற்பிசம் போது தெரியாது ஆதாரம் என்றும் விசேஷ ரூபம் அதிஷ்டானம் என்றும் சொல்லப்படும் எப்படி சர்ப்பத்திற்கு ஆசிரியமாக உள்ள ரசிவன் சாமானியமாக இதுவரும் ரூபம் சர்ப்பத்திற்கு ஆதாரமும் விசேஷமான ரஜ்ஜரூபம் அதிஷ்டானமும் ஆகின்றனவோ அப்படியே வித்யா பிரபஞ்சத்திற்கு ஆசிரியமாக உள்ள ஆன்மாவினது சாமான்யமாகிய சத்துரூபம் பிரபஞ்சத்திற்கு ஆதாரமும் அசங்கத்துவம் முதலிய விசேஷ ரூபம் அதிஷ்டானமும் இவ்வாறு ஆதார அதிஷ்டானங்களுக்கு சர்வக்ஜாத்மா என்று சொல்லக்கூடிய முனிவர் கிஜித் சொல்லப்பட்டிருக்கிறது இது கொஞ்சம் வித்தியாசம் சொல்றது பொதுவாக அதிஷ்டான சொல்றது அது அதிஷ்டானத்திலே ரெண்டு பிரிவு வாஸ்தவ அதிஷம் அதிஷ்டானம் சொல்லப்படும் சாமான்யம் சொல்றது ஆதாரமும் சொல்லப்படும் அது ஆதாரமாக இருக்கு ஆதார அதிஷ்டானம் என்று ரெண்டாம் பிரிக்கிறாங்க அது எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம் இது சரோஜி முகவரலே கொஞ்சம் பேதம் வெளிப்படையாக காட்டுகிறார் பொதுவாக சொல்றது அதிஷ்டானம் விசேஷ அளக்கம் மறைப்பட்டது சர்பாத்தியாசம் அல்லாமல் அத்தியந்தம் அத்தியந்தம் அந்நாதமாயும் உள்ள ராஜ்யவில் அத்தியாசம் உண்டாக காணப்படவில்லை வீர் விசேஷமான ஆன்மாவில் தன்மைகள் கூடாமையால் பிரபஞ்ச வித்தியாசம் கூடாதே என விசேஷம் பழுதைக்கு சரி ஆத்மாவுக்கு நிர்விசேஷம் தானே அது விசேஷம் என்று சொல்றது சரியில்லையே என்று சொன்ன அது எப்படி என் நைவார்த்தை பொருந்தாது என்னை ஆன்மா உண்டு என்பது சகலருக்கும் தோற்றது நான் இருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் அனுபவம் தன்னுடைய சொரூபத்துக்கு ஆன்மா என்று பெயர் ஸ்வ ரூபம்னா வடிவம் தன்னுடைய வடிவம் அர்த்தம் அதுக்கு ஆன்மான் பெயர் தன்னுடைய சொரூபத்துக்கு ஆன்மா என்று பெயர் ஒருவனுக்கும் தோற்றல் உண்டாகவில்லை பின்னையோ உடன் என்றே தோற்றல் உண்டாகின்றதாகலான் சத்ரூபத்தால் ஆன்மா ஞாதமாயும் ஆனால் நான் சைதன்யன் ஆனந்தன் வியாபகம் நித்திய புத்தன் ஒருவனுக்கும் தோற்றல் உண்டாகாமையேன் சைதன்ய ஆனந்த வியாபக முத்தர் விபத்தால் ஆன்ம அஞ்ஞாதமாயும் இருக்கின்றது இவ்வாறு அனுபவ சித்தம் எல்லோருக்கும் அனுபவம் நான் இருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் அனுபவம் ஆனால் நான் சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணம் இந்த அனுபவம் யாரு கிடையாது அது இல்லாத காரணத்தினால இன்னும் என்ன இருக்கு நான் டிக்கி நான் அறிவில்லாதவன் நான் சரியில்லாதான் இருக்கிறேன் நான் நிச்சயம் இல்லை நான் செத்து போதும் போவேன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏன்னா அடுத்த வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழிச்சு சாகத்தான் போகிறேன் நூறு வருஷம் கழிச்சா சாகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறதா ஒத்துக்கிறாங்களா என்றைக்கா சாவரதான் போகுது என்று எல்லோரும் சொல்லு அந்த சாவம் சரீரத்துக்கு ஆத்மாவுக்கான்னு தெரியாது நான் செத்து பாருந்தான் சொல்கிறாங்க நான் வழிய சரீரம் செத்துப்போன்னு சொல்ல மாட்டேன் அஞ்சான காலத்தில் மறைப்பு அதனால் எது மறைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் அனுபவ சித்தம் அப்படி சொல்லப்பட்டது அனுபவ சித்த வார்த்தை யுக்தினால் நிகழ்த்தி ஆகாது இது யாராவது யாவருக்கும் தோற்றவாகின்ற ஆன்மாவின் சத்து ரூபம் சாமான்ய ரூபம் என்றும் கேவலம் ஞானிக்கே பிரதி ஆகின்ற சேதன ஆனந்தாது விசேஷ ரூபம் என்றும் நினைக்கிறோம் அப்படி அதிக காலத்தில் அதிக தேசத்தில் இருக்கும் அது சாமானிய ரோகம் காலத்தில் இருப்பது விசேஷ ரூபம் சத்தை போலவே சேதன ஆனந்தாதிகள் ஆன்மாவின் சொரூபமாய் எங்கும் யாபகமாக இருந்ததால் இவைகளுக்கு நியூன தேசமும் சத்ரூபத்திற்கு அதிக தேசமும் என்னும் ஆன்மா எனலும் ஆன்மா நிர்விசேஷமாதலால் சத்ருபம் சாமானிய கூறு சேதன ஆனந்தாதிகள் விசேஷ கூறு எனவும் கூடாதே எனேன் இப்படி ஒரு ஆத்மா ரெண்டா பிரிக்கலாமா என்று கேட்டால் அற்றங்கள் அப்படி இல்லை சத்தின் தோற்றரவு யாவர்க்கும் அவித்திய காலத்தில் உண்டு நாங்கள் எல்லாருக்கும் இருக்கிறாங்க உண்டு ஆன்மா சேதனம் ஆனந்த ரூபம் என்னும் தோற்றரவு யாவருக்கும் அவைத்திய காலத்தில் இல்லை ஞானிக்க உண்டாகின்றது அவைத்திய காலத்திலும் சேதன ஆனந்தும் உளவேனும் தோற்ற ஆகாமியன் இல்லாதன இருந்தன பழுதையில பாம்பு தோற்றுதல்னா அந்த பாம்பு தோற்றம் காலத்தில் பழுதில்லாமல் போகல இருக்கேன் பிறகு எப்ப உற்பத்தி பாம்பு இல்லை நிச்சயம் பண்ணால் பால சோல் அப்போ உற்பத்தி ஆச்சா கிடையாது நிறுத்தம் அதுபோல தாட்டாந்தத்திலையும் நான் அஞ்ஞானி நான் கட்டையன் எட்டையன் நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஐட்டாணி சேதனம் ஆகிய சச்சிதானந்தம் நிச்சயம் உள்ள மறைகள் இல்லை அதுக்குத்தான் செய்யும் பெரிய விசாரம் பண்ணி அந்த கற்பிதமான ஞானம் நீங்கி போச்சுன்னு சொன்னால் அது தான வெளிப்படுது அப்படி இருக்கிறதுனால சாமானிய செயல் பிரிக்கலாம்னு சொல்கிறேன் அதனால பிரிக்கூன காலத்து உள்ளன எனவும் சத்ரூபம் அதிக காலத்து உள்ளது எனவும் கூறினார் சொன்ன காரணம் சத்ரூபத்திற்கும் சேதன ஆனந்தாதிகளுக்கும் சாமானிய விசேஷ பாவம் இல்லையாயினும் அவை அற்பகால அதிக காலங்களில் தோற்றல வாகின்றமையேன் சாமான விசேஷ பாவம் போலும் இருக்கின்றன வாசமா இல்ல இருந்தாலும் அப்படி இருக்கத்தான் செய்யுது காலத்தில் இக்காரணத்தால் ஆன்மாவின் சத்ரூபம் சாமான்ய கூறு என்றும் சேதன ஆனந்த விசேஷ கூறு என்றும் சொல்லப்படும் அதனால் சொல்லப்படுற வழிய வாசமாக அந்த பாவனம் கிடையாது ஆன்மா நிர்விசேஷம் என்னும் சித்தாந்தத்திற்கு ஆணி இல்லை குற்றம் கிடையாது நிர்விசேஷம் தான் பிரிக்கப்படாத இருந்தாலும் விவகார திசையில மறைப்பு இருக்கிறதுனால பிரிக்க வேண்டி வருது என்னை ஆன்மாவில் நடத்தி அதனால இங்க சாமானிய விசேஷத்துக்கு அங்கீகாரம் இல்லாதான் அது செஞ்ச சொன்ன குற்றம் இருந்தாலும் அவித்தையினால் சாமானிய விசேஷ விசேஷம் போல தோன்றுவதால் சாமானிய விசேஷ பாவம் கூறினர் அதுதான் சொல்லப்பட்டது இவ்வாற்றால் சத்துரூபத்தால் ஞாதமாயும் சேதன ஆனந்த நித்திய சுத்த நித்தியமுத்த பிரம்மரூபத்தால் அந்நாதமாயும் உள்ள ஆன்மாவில் பிரபஞ்சம் ஆர்வமாக கூடும் என்ற அதனால் பிரபஞ்சமானது பிரம்மத்தினத்தில் மித்தியாக தோற்றுகிறது ஆனாலும் ஆஸ்தமாக பிரம்மம் பிரபஞ்சமல்ல பிறகு இது கற்பித அஞ்ஞான காலத்துல அப்படி தோற்றம் உண்டு அஞ்ஞான காலத்துல தோற்றம் விசாரதிஷ்டிக்கு அது மாற்றலாம் வாஸ்தமாக இல்லை என்பதே அப்பதான் தெரியும் விசாரதி இப்ப தெரியும் நான் பந்தப்பட்டவன் அப்படிங்கிறது அஞ்ஞான காலத்துல உண்டு நான் விடுபட்டவன் முத்தன் என்பது ஞான காலத்துல உண்டு அப்ப விடுபட்டது பந்தப்பட்டது வாஸ்தமா இல்லை எப்பவுமே கிடையாது எப்போதுமே இல்லாதது எப்படி வந்ததுன்னா அஞ்ஞான காலத்தில் அப்படி ஒரு பானை ஏற்பட்டது நீக்கத்துக்காக பந்தம் போய் முக்கிய அட் சொல்றத வாசமாக ஆன்ம காலத்தில் பந்தம் மோட்சம் இல்லை பந்த மோட்சங்கள் எல்லாம் கற்பிதம்தான் அப்படி கற்பிதமானதை விவகாரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அதனால சொல்றதோடைய வாசமாக ஒருபோதும் பந்தப்பட்டதல்ல அது தன்னுடைய உண்மை சொல்ல ஒரு பானை ஏற்பட்டது கழுதிக்கு கை கட்டவும் தத்தி நடந்தது அவுத்ததாக ஒரு பானை பண்ணலாம் அந்த கழுதி விட்டதுன்னு நடந்து போனது அது போல அரியான காலத்தில் ஒரு பானம் ஏற்பட்டது நான் பந்தப்பட்ட இப்போ விசாரம் செய்த பிறகு திடீர்னு வந்தாக்க நான் பந்தத்தை விடுபட்டேன் என்ற ஒரு பாவனை ஏற்படுது வாசமாக பந்தம் என்றால் பாவனை தான் காரணம் அது பாவனை அந்நாயத்தின் காரியம் அது மறைப்பு சக்தி ஆவணத்தின் காரியம் அதனால் மறைப்பு அந்த பாவனை போடுறதுக்காக இந்த பானனை உண்டாக்க வேண்டியிருக்கு நான் விடுபட்டேன் என்ற பாவனை உண்டாக்க வேண்டும் இருக்கு கட்டின பிறகு அவள் சும்மாதான் வேட்டான் அந்த ஒன்னா சும்மா அளவுக்கு போக மாட்டேங்கிறேன் ஓ அப்போதான் யோசனை நம்ம கட்டினதாக பானம் பண்ணோம் அதனால கட்டுப்படுறதாக பானம் பண்ணிக்கிட்டது அவக்கிறதா பானம் பண்ணோம் பானம் வந்துடும் அதனால அவத்த மாதிரி பானம் பண்ணாம் வந்துச்சு இருக்கு அதான் மூடகரம் பேரு அடிப்போற எல்லா ஜீவர்களும் மூடகரங்கள்தான் அதனால பந்தப்பட்டதாக அஞ்ஞானி இருந்தாக குரு சாஸ்திரம் மூலமாக விடுதலை அடிச்சா அவர் பானம் ஏற்படுது அது பானம் ஏற்பட்டவா ஜீவன் தான் பேர் ஆனால் அப்போ ஜீவன் முத்திரை அடைந்த பிறகு அது உண்மை தெரிஞ்சு போதும் வாசமான பந்தம் இல்லை முத்தி இல்லை இந்த விவகாரத்துக்காக பந்தமுத்திய அங்கீகாரம் உடைய ஆத்மா எப்போதும் ஒன்றியத்தான் ஒரு அது எதுவும் கட்டப்பட்டதல்ல அதனால நான் ஜீவன் முத்தன் என்பதை விட நான் சச்சானந்த நிச்சயம் போனோம் என்றால் உண்டாகும் அந்த பாவனையும் உண்டாகும் பந்தம்ங்கிறது அஞ்ஞான காலத்தில் ஞான காலத்தில் இல்லை என்று உண்டாகும் இப்படிப்பட்ட ஞானந்தான் தத்துவானு பேரு என்பது சொல்லப்பட்டது கை மணியத்தில் ரெண்டாவது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரே பாக்கி இருக்கு அதில் முன்னே இந்நூறுக்கு உரை செய்திருப்போர் ஜகமதில் இதுவன் சுட்டா சமானக்கன் என்னும் பாடத்தை ஒப்பினதும் ஜீவேஸ்வரை அஞ்ஞானம் மறைக்கும் என்று பதவுரையில் கூறினதும் விசேஷ உரையில் ஜீவனும் பரணியனும் அவரை மூடும் என்றது அவர்கள் உணர்வு என்றதும் தாற்பயத்தில் ஆர்வமான ஜீவேஸ்வர தமக்கு ஆதாரமான கூடத்த பிரமத்தை பார்க்கவிட்டாமல் அவரது உணர்வை இவ்வாவரணம் மறைக்குமே இன்றி ஆதாரத்தை மறைக்க மாட்டாது என்று கூறியிருப்பதும் வேதாந்த் சம்பிரதாய பொருள் என்றான் இது சொல்றது காரணம் என்னன்னா ஏட்டு பல ஏடுகள் ஒரு வீட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் அதனால பாடபேதங்கள் பாடபேதங்கள் இருக்கும்போது சம்பிரதாயம் தெரியாம இருக்கு சம்பிரதாயம் தெரியாத காரணம் என்னன்னா அந்த குருமார்கள் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் தூண்டி வந்திருப்பாங்க அந்த பரம்பரை அப்படி அதனால கொஞ்சம் வித்தியாசம் தெரியாதுதான் ரெண்டாவது சமஸ்கிருத ஞானம் அந்த உபரிசக்திக்க வேண்டிய தாழ்த்து எல்லாம் தெரியும்னாலும் கொஞ்சம் நார்வையில் தான் அர்த்தம் சொல்ல முடியும் அவ்வளோ ஆள் இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லத்தான் செய்யும் பெரியசாமி உடம்புல வடக்கே போய் நல்லா படித்து சமஸ்கிருதம் ஹிந்தி தமிழ் மூன்றில் பாண்டித்து இருக்கிறதுனால கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியிருக்க அப்படியே மற்றவங்க சொல்ல முடியாது அப்படின்னு ஆகலின் அவை சாஸ்திர விருத்தமாம் விருத்தமான விரோதம் இடைமறை காய்போல் செய்யில் புதைந்து கிடக்கும் தத்துவார்த்தங்களை விரிக்காமல் செய்யுக்கு புறம்பாய் உள்ள வார்த்தைகளை விரித்திருக்கின்றனர் ஜீவேஸ்வரரை ஆவணம் ஆவரணம் மறைக்கும் என்று இச்செயுக்கு செய்தோர் தானிகள் தனக்காமே தன் தங்களை தாம் ஞானிகள் தமயமன்றி நாற்பத்தி ஒன்பது வயசு மறந்துனர் போலும் இது வந்து கொஞ்சம் விவேகம் இல்லாதான் மறைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது விட்டு போச்சு தேவையில்லை இதே பாப்பா தோழ விஷயிலே ஈஸ்வனையே மறைக்க வேண்டாம் அப்புறம் யாருக்கா கண்டுபிடி சொல்றது அப்புறம் அவர் மறை போக்குறதே யாரு குரு குருகர் போடுறாரு அதனால அந்த அளவுக்கு கூட அவர்களுக்கு இது முன்ன சொன்னதெல்லாம் கொஞ்சம் வேணும் இந்து கொஞ்சம் ஆராய்ச்சி குறைவுதான் ஜீவேஸ்வரர் ஸ்வரூப நிறுவனம் கிரந்தகாரர் வெகு விசாரணமாக செய்திருக்காரன் இவரது நூலாசிரியர் அங்கே ஜீவஸ்வரூபத்தில் ஏகத்துவம் அநேகத்துவ விவாதங்களும் பல உள்ள இதை பத்தி வரத்தான் செய்யும் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இரண்டாவது தோழதம் அல்ல மிக சூட்சமானது அந்த காலம் சுத்தமாக இருந்தால்தான் விளங்குவதே சாமானிய மக்களுக்கு விளங்குறதில்லை அதனால் அபிப்பிராயும் சர்வ மதங்களிலும் ஈஸ்வரன் ஒருவன் சர்வஜன் நித்தியமுத்தன் என்று ஒப்பினர் மற்ற அத்வைத கருத்துக்கள் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஈஸ்வரன் மட்டும் ஒப்பி இருக்கிறாங்க சார் ஒரே ஈஸ்வரன் ஈஸ்வரன் எடுத்து ஆவரண அங்கீகாரம் எந்த அத்வைதவாத கிரந்தங்களிலும் இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் அஜயகந்தையில் ஈஸ்வரனுக்கு ஆவணம்னு சொல்லப்படலை அவர் மறைப்பு சொன்னாக்க அப்புறம் அவர் ஆவரணத்தை பார்க்குறதுக்கு இன்னொரு குரு வேணும் அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அவர் சிவரோட மேலேதான் இருக்கணும் அப்போ அவர் குரு அப்படி அவருக்கு அவர் அவர்கள் நீக்கிறது யாரு அனசாதா சொன்னார் அதனால் இது பிறந்த பாலம் தான் யாரோருவர் ஈஸ்வரத்து ஆவரணம் உண்டெம்பரோ அவர் வேதாந்த சம்பிரதாயத்திற்கு பதில் போதலாம் வெளிநோ நோக்கி அர்த்தம் உள்பார் அவங்களுக்கு ஆயினும் நானா அஞ்ஞானவாதத்தில் அஞ்ஞானம் ஜீவாசிரிதம் பிரம்ம விஷேகம் என்பது வாசஸ்வதியுடைய மதம் வாசஸ்வதி மதத்துல கொஞ்சம் வித்தியாசம் வருது அவர் கொஞ்சம் சுரேஷாச்சிய மறுபுறின்னு சொல்லுவார்கள் வாசஸ்வதி மதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுதான் நானா அஞ்ஞானத்தில் அஞ்ஞானவாதத்தில் அஞ்ஞானம் ஜீவாசிரிதம் பிரம்மா விஷேகமாம் என்பது வாசிய மதம் அவர் ஜீவனுடைய அஞ்ஞானத்தால் ஈஸ்வரன் கற்பிதன் என்றும் பிரபஞ்ச நாணா என்று ஒப்பினர் அப்படி ஒரு வாதம் ஈஸ்வரன் கற்பிதந்தான் நானாவிதமானது உலகம் இது எதை கொண்டு ஆதாரம்னா சொப்பனத்தை வச்சுதான் பேசுறது சொப்பனத்தில் ஈஸ்வரன் அது கற்பிகந்தானே அப்படிங்கிற கருத்து அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு உலகம் தானே திடிச்சிடாதபடி ஒவ்வொருத்தரும் உலகம்தான் அந்த கருத்தை வச்சு பேசுகிறார் அது கெபசிட்டி பொருந்தாது அப்படின்னு கருத்து இந்த சொனம் எல்ல தனித்தனித ஒரே சொ இல்ல அதுபோல திட்டு திட்டவாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் தான் அவர்கள் திருஷ்டி அப்பதான் திருஷ்டி அவங்க அந்த உலகம் தானே இருக்க உலகம் தானே சொல்றாரு அது இதுக்கு பொருந்திட்டு தனிக்கு அது அது தனி அது வந்து ஞானிகளுக்கு அனுபவம் அப்படி தேவைப்படாது அப்படியே புரியாது புரியாது ஒவ்வொரு உலகத்தில் உள்ளவர்கள் அடுத்த உலகத்தை பார்க்க முடியும் அப்படி மாயா கற்பித்த ஜீவன் சம்பந்தம் இல்லைனாலும் கூட ஜாக ஞானிகள் ஒரு மனசு முன்னரசு அடிகிறாங்கல்ல சாமர்த்தி இருக்குல்ல அப்படியே சில கட்டுறாங்க அதனால திருடு தீட்டு வாதம் கிரமசீட்டு ரெண்டு வாரத்துல சம்பந்தப்படுத்த விடாது அது உடன்பாடு இது வந்து அபியாசம் இது ஆரம்பத்திலே தேவை அப்புறம் முடிஞ்சது பின்னால இது வற்புறுத்தாத்த வற்புறுத்தது வா திருட்டி அறிமுகப்படுத்தினாரு அறிமுகப்படுத்தி சமநிலையம் அங்க நடந்து இங்க தெரியுதுன்னு சொல்றாரு அது தனி தனி சொல்றதே இல்லையே அப்படி அவ்வளவு சொல்ல முடியும் அபியாச காலத்தில் அதுக்கு சொன்னா அப்புறம் உள்ளது கெட்டு போயிடும் தனித்தனி உலகம் சொன்னாக்க அப்ப இவ்வளவு பேர் உலகம் கேள்வி வருது பதில் சொல்றது குழப்பம் ஞானிகளுக்கு அந்த அனுபவம் உண்டு அதனால அது வந்து அந்த நிலைய பொருந்து முடியாது இப்ப பொருந்தாது அதனால இவர் வந்து இந்த கிரமிசியில பூத்திருக்கார் அதை மறுக்கிறது காரணம் அப்படி நான் நோக்கி போய்கிட்டே இருக்க சேலம் வள்ளியோ வரலன்னு கவலைப்பட வேண்டியது இல்லையா போய்கிட்டே இருந்தவன சேலம் தானே வந்துருது சேர்ந்துடுறான் சேர்ந்த நீங்க போகுது ஊருதான் இருக்கப்பா அப்ப அது வரத்தான செய்யும் அப்படி போல இப்ப போய்கிட்டே இருக்கும்போது சேலம் காணமே சேலம் காணமே அப்படின்னாக்க எங்க இருந்து சேலம் வராது அதனால போயிட்டோம்னா பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இறங்கி அந்த நடந்தோம் ஊருக்கு போயிட்டோம்னா அப்புறம் சேலம் எங்க போனாலும் சேலம் அது அப்புறம் இந்த ரோடு கிடையாது இந்த சேலம் மெயின் ரூலாம் கிடையாதுப்போம் முடிஞ்சு போச்சு இல்லை அது வரைக்கும் நாம் அதை எதிர்பார்க்க முடியுமா அப்படி போல் கிரமசெட்டியில் மனசு செலுத்தி அது சமாளிகளை கூடி பைரங்க மாதும்போது அது விளங்கிடும் அப்புறம் ஒவ்வொருவரும் தனித்திரை உலகம் வந்துடும் உடன்பாடு வந்துடும் வந்துடும் அப்போ யோகா எப்படி பண்ணுறாங்க அந்த பாவனையிலேயே பண்ணுவாங்க அவங்க அது தவறில்லை பிரபஞ்சம் நானா என்றும் ஒப்பினர் அஞ்ஞான கற்பிதனான ஈஸ்வரனும் ஒப்பினார் அவர் ஈஸ்வரன் அடுத்து ஆவரணம் உண்டென்று அங்கீகாரம் இல்லை அவரோ ஒப்பல என்று விருத்தி பிரகார கிரந்தத்தின் ஜீவேஸ்வர பிரசங்கத்தில் கூறியிருக்கின்றது உணர்வை ஆவரண சக்தி மறைக்கும் என்று அவ்வுரேகாரர் கூறியது யாது கருதியோ அருகிலும் இவர் பல சாஸ்திரம் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கு அவர்கள் இவ்வளவு சாஸ்திரம் படிக்கிறதில்ல தமிழ் மட்டும் படிச்சவர்களுக்கு அவளுக்கு தெரியாது இல்லை இந்த காலத்திலேயாவது தமிழில் பல நூலில் வந்துருச்சு அந்த காலத்துல கிடையாது தமிழ் எல்லாம் வடமொழி சொல்லி அப்படியே தமிழ் சொல்லுவாங்க வடமொழி பயிற்சியில்னா ஆரேஞ்ச் பண்ண முடியாது எல்லாரும் வடமொழி பயிற்சி வரதுனா சாமான்யமா முடியாது காரசாகரம் சாமி காலத்தில் தமிழ் ஹிந்தியே ஹிந்தியிலே இருந்து பரிதானம் எடுத்திருக்காரு அப்புறம்தான் மொழி பண்ணது தஞ்சாவூரில் ராமராவன்ட்டு அவர் ராஜபரம்பரை அவர் செஞ்சார் குப்சாமராஜ் அச்சு போட்டது அச்சு போட்டு அது பசந்தா போடுகிறது இந்த ஈஸ்வரன் உடல் யாவர சக்தியை மறைக்கும் என்று உரைகாரர் கூறியது யாது கருதியோ அறிகலாம் அறியாமை தான் என்றார் தோன்றாமற்கெடுத்தது பஞ்சகோஷம் ஜீவனும் ஜகத்துமாகி ஜனித்த விட்சேபம் என்றோ ஆவரணம் தான் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ மே குருவே என்று வினாவேட என் மகனே கேவலி பதினோரா பிரசங்கம் ஐம்பத்தி மூன்றாவது போட்டு ஆவண சக்தியின் ஸ்வரூபத்தை அறிவித்து அவனத்திற்கு மூல காரணமாம் என்று ஐம்பதாம் செய்தியில் கூறியதை சீடன் வினாவை முன்னிட்டு சுருதி யுத்தி அனுபவங்களால் அறிவிக்க தொடங்கள் இந்த வாட்டில் ஆரம்பிக்கிறார் இதன் பொரு கேவல நிலை தோன்றாமல் கடுத்தது பிரம்மாண்ட ஐக்கிய சிதியை விசேஷ ரூபத்தை சர்ப்பம் போல விளங்கவிட்டாமல் மறைத்து கடுத்தது பஞ்சகோஷம் ஜீவனும் ஜெகத்துமாகி அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்த என்னும் பஞ்சகோஷங்களும் அவற்றின் அபிமானியான ஜீனும்காசாதி ஜகத்துமாய் எணித்த உண்டான சக்தி அல்லவா இங்கனம் அதுவே கொடியதா இருக்க ஆரணம் தானே அவணசக்தி என்றும் உயிர்கள் உள்ளத்து உணர்வீழி குருடா வண்ணம் மறைத்து என்று நாற்பத்தி ஐம்பதாவது செயலிடம் என்றும் ஊன்றிய பவியாதி உண்டாக்கு உபாதி ஈதே என்று ஐம்பதாவது செய்யலும் உரைத்தது ஏது அருளியது யாது காரணம் மேவரும் உருவே என்று கிடைத்தற்கரிய ஆச்சாரியரே என்று வினாவிடின் கேட்கில் மகனே கேளாய் மகிந்த அதற்கு உத்தரம் சொல்லுவதும் கேட்பாயாக என்றவாரி உன் ரெண்டு பாட்டில் ஆவண சக்தி பற்றி சொன்னாலும் உச்சிய தான் என்ன பந்தத்தை உண்டாக்கும் சொல்லிவிட்டீங்க ஆவண சக்தி தான் சொல்றீங்களே என்ன காரணம் என்பதை இந்த பாட்டினுடைய தாற்பம் அதுக்கு பிரமாணம் வாழ்க்கத்திலேயே எடுத்து காற்றார் நாம் உடல் மாசால் ஞானக்கன் குரடாய் போகும் மாசான் அஞ்ஞானத்தான் நான் உடல் என்று ஞானம் போயிடுச்சு ஞானக்கன் குருடா போயிடுச்சு என்றும் கரசரணாதி மட்டாம் நான் இவன் என்று காணும் திறமது தானே மூன்றாம் அலங்காரம் ஜெகத்தோர்க்கெல்லாம் உரியதா பொல்லா துர்பவாம் என்னச்சு மரமெழும் மூலமாகும் வருந்தியும் ஒருக்க வேண்டும் என்று வாஷத்துல ஒரு பாட்டு வருது கரசரணாதி மட்டாம் நான் இவன் என்று காணும் திறமது தானே மூன்றாம் மூன்றாம் ஆங்காரம் இதுக்கு முன்னாலே ரெண்டு அகங்காரம் இருக்கு பரமஹங்காரம் சுபங்காரம் ரெண்டு பேரும் பரமஹங்காரம் லட்சமாக நானே நிச்சயம் பரமாக பெயர் சுபங்காரம்னா பஞ்சவாசம் நான் சாட்சியா இருக்கிறேன் நான் கூட என்று இருக்கிறது சுபகங்காரம் பெரு பரமாக வந்தால் முடிநிலை சுபகங்காரம் ஜீனுக்கு ஐட்டான செய்யணும் கூட சானம் கொண்டுக்கும் அதாவது தொம்பது விசாரம் பெரிய விஷயம் அது தற்போது விசாரம் கொடுக்கக்கூடிய வரமாங்காரம் ஏன் இது போய் அகங்காரம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா அகங்காரத்தினுடைய தொழில் என்ன தொழில் அகங்காரத்துக்கு அபிமானம் இல்லைன்னா உடல் வாழ்வு கிடையாது அது சரித்துக்கு அபிமானம் வைக்கலாம் அல்லது ஐட்டான செய்யலாம் பிரம்மத்துக்கு அபிமானம் வைக்கலாம் அபிமானம் இல்லைன்னா இவ்வளவு கிடையாது அப்போ நான் பிரம்மஸ்வரன் அபிமானம் வச்சாதானே இருக்கும் பஞ்சகோசனே பிரமே கூட அறிமானம் இருந்தா தானே அகண்டபானம் அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஏன்னா அப்படியே ஒன்றுமே தேவையில்லைன்னாக்கா கூடசன் இல்லையானு ரெண்டு கட்ட போயிருவான் எது வச்சு விட்டு பரமங்க அதனாலதான் இங்க பாட்டுகள் ஏகபரமான் மூன்று உருத்தியை தண்ணி அகண்டாக தண்ணி அனவரின் ஆதரவாய் அத்தியாசித்து ரசாய் இதில் பாட்டு எழுதி வச்சிருக்க அதுல மூணு அகங்காரம் சொல்ல மூணு விருத்தி மூணு இப்ப எப்படி இருக்கு அதை விட்டு கனாக பிடிச்சுக்கிட்டான் சிவாகார மாத்தி அமைக்கிறான் அப்படி மாத்தி அமைக்கும் போது அது அபிமானம் தான் நாலாம்பி வருக்கும் அந்த அய்மானம் உண்டு அதன் பிறகு அய்மானம் உண்டு அது என்னம்னா மித்திய அபிமானம் பேரு இப்போ சத்தியாபிமானம் அது வேணும்னு வைக்கிறது அப்ப மித்திய அபிமானம் அப்ப அபிமானம் உண்டு நாடகத்தில் பெருநேசம் ஆராய்னா பெண்ணங்க அபிமானம் இருக்கணும் அப்போதான் அந்த நடிப்பெருமாள் நடிப்பார் அது பொய்யானம் வாசாபிமானம் இல்லாது பிறகு நான் அபி நான் ஆம்பளே இந்த வாச அது அதே அபிமானம் அப்படி போல யாரும் படைத்த பிறகு உலக வாரங்கள்லாம் பொய்யம் சுரூபத்தில் வாச அபிமானம் இருக்கும் வாச அபிமானம் இருந்ததுனால அது இது பொய்யமானமாக கொள்ள முடியும் அது சுபாஷித்தம் அது இருக்க வேண்டியதுதான் விஜயபுத்தில எல்லாம் விட்டு போயிடும் வரைக்கும் அய்மானம் இருக்கதான் செய்யும் என்பது கருத்து சரணாதி கரம் கை சரணம் காலு ஒரு தலை உள்ளால் வரைக்கும் சோளசேரம் இருக்கு நான் என்றும் அதே போல இவன் அவன் என்றும் காணும் திறம் உறுதி எதுவோ அதான் மூன்றாம் சொல்லக்கூடிய கணங்காரம் மிகவும் உலகத்தில துக்கம் கொடுக்கக்கூடிய பிறவையை கொடுக்கக்கூடிய விசவிருச்சம் இதுதான் காரணம் மரம் ஏழு மூலமாகும் மரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய விதை இதுதான் கணம் காரணம் வறுமையை கஷ்டப்பட்டு மாத்தியத்தில் சொல்லியிருக்கின்றது அல்லாமல் ஆவண சக்தியை அங்கனும் சொல்லவில்லையே என்பான் இத பாட்டு போட்டது காரணம் என்னன்னா விச்சேபசக்தி தானே பணத்தை கொடுக்குது ஆவண பேச்ச காணமே அப்படின்னு கேள்வி உதாரணமா போட்டது பஞ்ச கோஷம் ஜீவனும் ஜகத்துமாக ஜனித்தி ஒன்றோ ஆவரணி அர்த்தம் என்று வரைத்தது ஏதோ என்றான் அதனால தான் ஆவரணம் அது எப்படின்னு கேள்வி அடுத்த பாட்டுல சுருதிருக்தி அனுபவத்துக்கு சொல்ல போறிய ஒரு பாட்டு சொல்லி அடுத்த பாடல அனுபவம் சொல்ல போறது தோற்றமும் சக்திதானம் துன்பமும் ஆற்றலால் முத்தி சேர்வார்க்க அனுகூலமாகும் காணி காலம் போல் உபகாரம் நிதியால் உண்டோ மாற்றமேந்த மறைப்பது மிக பொருளாதே அவதாரியை சுருதி யுக்திகளால் ஆவரண சக்தியின் பிரதிகூலத்தையும் உச்சியாவசியத்தின் அனுகூலத்தையும் கூறுகின்றார் அந்த பாட்டில் சுருதி யுக்தி அடுத்த பாட்டு அனுபவம் சொல்றார் பொருள் தோற்றமும் சக்திதானும் விச்சேபரூபமான சக்தியும் துன்பம் ஆம்பவம் ஆனாலும் அவிவேகளுக்கு அபிமான ரூபமாய் புண்ணியப வசத்தால் துன்பமயமான ஜவனத்துக்கு காரணமாயிருப்பினும் ஆற்றலால் முத்தி சேர்வார்கு சிரவணாதி முயற்சி வழியான் மோட்சமடைய வீட்சிக்கின்ற விவேகளுக்கு அனுகூலம் ஆகும் காணி குருசாஸ்திர ரூபமாய் சகாயமாகும் என நீ அறிவி சுருதிக்கப்படுகிற சு இனி யுக்தி சொர் இனி யுக்தி ஊற்றமா பகற்காலம் போல் சாது அசாது யாவர்க்கும் ஆலசியாதிகளை ஆலசிய சோமரன் ஆலசியாதிகளை போக்கி சர்வ முயற்சியையும் பயத்திற்கு காரணமான பகற்காலத்தை போல உபகாரம் இசையால் உண்டோ அச்சாது அசாதுகளுக்கு உதவியானது காலத்துள்ள வெகு விதமான கொடிய துன்பம் துன்பங்களை தருதலாது என்று ராக்காலம் இருக்க பகற்காலம் போல அனுகூலம் கிடையாது யாருக்குமே இல்லை அதனால அது அவ்வளவு இருக்கு ஓரளவுக்கு அவ்வளவுதான் ஒழியம் பகற்காலம் போல் முழுமையாக பெற முடியாது மாற்றமேன் உரைப்பேன் உன் மானம அன்றி வேறு யது மறுமொழி சொல்லுவேன் இது போராதா அவனுக்கு போர்க்காலம் போல ராத்திரி காலம் இருக்கான்னு சொன்னா அது போதுமன்ற மைந்தா மைந்தனே மறைப்பது அவண சக்திதான் மிக பொல்லாது மிகவும் கொடியது என்று சக்திதானம் என்பதன் கண் உண்மை இறந்த தடி எச்ச உண்மை அது ஏற்கனவே அந்த சக்தி இருக்கு அவன சக்தி சக்தியும் கெடு பண்ணதானன்னப்பட்டது அப்புறம் பவனானாலும் இது உங்கள் உண்மை இருக்கு என்பதன் கண் உள்ளது ஆக்க உண்மை அப்படி பிறப்பு உண்டாக்கினாலும் அது உத்திக்கு ஏதுவாக இருக்கலவா அதனால் ஆக்கத்துக்கு அந்த உண்மை உம் இருக்கு இடத்தினோட பல அர்த்தங்கள் கொடுக்கும் இந்த உம்முக்கு இடத்தினோடைய அர்த்தம் என் உண்மை அவனு இன்னும் வந்தான்னா என்னுமேன்னு பேர் அது அப்படி இல்ல உபா அப்படிங்கிற சொல்லும் இடத்தனக்கு அர்த்தம் அதிகமாகும் உபன்னா கூடிய இரண்டாவது அப்புறம் அணு சேர்ந்தது இப்படிப்பட்ட அர்த்தங்கள்லாம் இடத்துல கொடுக்கும் அதனால இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும் ராக்காலம் சிட்டர் துட்டர் யாவர்க்கும் விதிரைக்கு காரணமாக இருந்து வெகுவித துன்பம் தருதல் போல ஆவரண சக்தியும் விவேகி அவிவேகி ஆவர்க்கும் ஜனனத்திற்கு மூல காரணமாக இருந்து வெகுவிதமான பிரயாசங்களை தருதலால் மிகவும் கொடியதென்றார் என்பது அதற்கு உதாரண பாட்டுக்கேன் பாட்டு முத்தி சேர்வார்க்கு உதாரணம் பாகவதன் மார்பு வாக்கே என்னும் மறுவரும் தோணி பற்றி ஊனமில் அதாவது மருட வாக்கு என்னும் மறு அரும் தோணி பெற்றும் மணி சரிந்திருக்கே இது மிகவும் துல்லபம் இப்படி சரி மிக அபூர்வம் அதிலும் கண் கால மூக்கு இதெல்லாம் குறையில்லாமல் இருக்க மிக அதிகம் அதோட புதிசக்தி இருக்கிறது மின்னா அது விசேஷம் சாதாரண மந்திரியார் இல்லாமல் அதாவது மந்தர்களா இல்லாமல் அதிகாரத்தில் மந்திரம் இல்லாம கூட உயர்வு இப்படிப்பட்டது கிடைத்தும் கூட பயன்படலான்னா வினா போச்சுன்னு அர்த்தம் மனோட ஆக்கி என்னும் மறுவர் தோழி உருவம் பண்ணால் தோழின்னா பாடகை அதாவது பாய்மரக்கப்பல் பெயர் அது மட்டும் இல்ல ஊனமில் குறவன் சொல்லாம் ஓட முப்போனோடு குருபதேசம் இருக்கு அதுதான் படம் ஓட்டி ஓற்றவன் என்சிர் ஆனதோ அனுகூலக்கால் அனுகவும் யோகம் அது விசாரம் செய்யக்கூடிய எல்லைக்கு விவேக வைதாக்கிய சமரசத்திய விசாரம் என்று எட்டு ராஜபோகத்தில் பிரத்யாகாரம் தாரணம் சமாதான அவர்கள் சதவீதம் போல எதுவில் என்சி ஆனவர் அனுகூலக்கால் நமக்கு அனுகூலமான காத்து விசுமிப்போம் பிரார்த்தம் அனுகூலமா இருக்கு அர்த்தம் பயமரக்கு அப்புறம் காத்து அனுசாரமாக ஓட்ட முடியும் எதுவும் ஓட்ட முடியும் அப்படி போற அனுகூலக்கால் விஷமும் காலனா காட்டு பிறகு வேலை சம்சாரமாக சமுத்திரம் தான் ஒளி தர பெண்ணாதான் நீக்குவதற்காக சிந்தனை செய்து முடிவு செய்யாதவன் எவனோ அவனுக்கு நிலை என்ன தன்னையே கொள்கின்றானான் அவன் அவனை தற்கொலை பண்ணிக்கிறானான் தற்கொலை குற்றம் ஏற்படுது பாருங்க வாய்ப்பு செய்து இருந்தும் என்ன அர்த்தம் அப்படிங்களா மனித சாவுறாங்கல்ல அந்த கொலை வந்து அஞ்ஞான கொலை இது வந்து முயற்சி இல்லையா இருந்து கொடாமணில எடுத்த ஒன்னு நூல் ஆரம்ப படிச்சு பார்த்ததுதான் அப்படி எல்லாம் வரணும்னா முயற்சி பண்ணும் அண்ணத்தான்தம் பாட்டு வேண்டாம் அனுமரோகம் தன்னையே கொண்டு வந்து முடியும் அது தற்கொலை சேர்க்க